சரி எனவே நன்மை கண் நலம் என்றும் குன்றாதார் இப்படி இருப்பவர் அவர் என்ன தொழில் மேற்கொண்டார்னா மன்னு வென்றை வடிவாழ் படை பயிற்றும் தன்மை தொழில் விஞ்சையில் தலைமை சார்ந்துள்ளார் என்ன அவர்னா அந்த அந்த அந்த குளத்துல பிறந்ததனால அவருக்கு பயிற்சி இருப்பதனாலேயும் வாழ் பயிற்று கொடுப்பது ஒரு பெரிய போர்ல எப்படி வாழை எடுத்து கையாளுவது எப்படி அந்த வாழ்படையை கொண்டு வென்றை செய்வது அப்படின்னு இது வந்து ரொம்ப அந்த காலத்தில் வாழ்படையும் வேல்படையும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமா இருந்தது அதனால அந்த வாழ்படையை எப்படி போயிட்டு சொன்னது அதனால ஒரு பள்ளி வைச்சாரு அப்பெல்லாம் வந்து அரசியல் உதவி பெற்றதா அரசியல் உதவி பெறாதான்னு கிடையாது அரசியல் உதவிங்கிறதே கிடையாது அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதான் அவரவர்கள் பார்த்துக்க வேண்டியதான் அரசியல் உதவி பெறும் இல்லை என்னென்னா படிக்கிற பையன் மனம் கொடுப்போம் அதை பாத்தியார வச்சுட்டு வாழ்வார் அவ்வளவுதான் அது தவிர பள்ளிக்கு வந்து இப்ப வந்து பள்ளிக்கு சம்பளத்தை வந்து அரசு கொடுத்துருது பையன் பிரியா படுக்கிறான் அப்ப அப்படி கிடையாது எந்த பையன் படிக்கிறான் அவன் சில்லறை கால் சில்லறை உதவியும் ஒரு கொடுத்தும் பித்த நிலை முனியாது கற்றல் நந்தே அதிர போறேன்னு சொன்ன அப்படி வெளியே இப்படி பாத்தாருனா ஒன்னு திடீர்னு வந்து ஐயா என்ன பாக்குறீங்க ஒண்ணு இல்லையா என்ன பாக்குறீங்க காய்கறி போச்சு நான் வாங்கிட்டு வரையா உற்று உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் மாத சம்பளம் கொடுத்தும் பித்தநிலை முனியாது எங்கயா பார்த்தா சைக்கிள் போனா அங்க இறங்க ஐயா அவனகம் சும்மா போப்பான் சொன்ன பிறகுதான் ஏறது கற்றல் நந்தி அதனால கல்வி எல்லாரும் நல்லாவும் படிச்சான் இவனு யோகியதையா சொன்னான் முருகா நீதான் வடிவாள் பயிற்று வாட்படை கட்டுக் கொடுக்கிற ஆற்றல் மாணாக்கர் எந்த மாணாக்கர் படிக்கிறாங்களோ அந்த மாணாக்கர் பணம் கொடுத்து படிப்பாங்க இவரும் கட்டுக் கொடுப்பார் அப்படி எல்லாம் படிக்கும்படியான ஒரு ஆசிரியராக இருந்தாராம் வாளின் படை பயிற்சி வந்த வளமெல்லாம் பெருவிருப்பால் நன்னும் கட தாளும் தடமுனியும் காணாதார் தம்மையும் தொண்டு அடி தொண்டியூச்சு ஒரு பகுதியை வரும்பொழுதே இதுல ஒன்று போச்சு ஆமா சாதாரணமா வந்த போதுல கூரையோ கீர்த்தோ மேஞ்ச வீட்டில இருக்கலாம் கொஞ்சம் ஒண்ணு என்ன சார் மடையில காத்துல ஒழியது வெயில் காலத்துல ஒழிது ஓடு போட்டா தேவலான்னா கொஞ்சம் சம்பளம் ஆயிடுச்சு ஒட்டா தள்ளிட்டா தேவலான் இருக்கிறேன் சீக்கு எஞ்சிறது அதெல்லாம் ஒரு பகுதியை ஒதுக்குனாதான் ஒதுக்குனா தான் அந்த காலத்துல தென்பலத்தார் தெய்வம் ஐம்பத்தாறு ஓம்பல் தலை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை போட்டார நம்ம தலையில அவ்வளவு எனவே ஒரு பகுதியை ஒதுக்கும் அந்த பகுதி ரொம்ப குறைவா இருக்கலாம் வருவாய் கேற்ற பகுதியாக இருக்கலாம் அது த ஒதுக்கலாம் ஆயரருவா வந்தது அப்படிங்கும்போது ஏதேனும் இருபது பத்துன்னு எதே செய்யலாம் வர்றதே எனக்கு பத்து ரூபா சார் அப்படின்னா சரி ஒரு அஞ்சு காசு வேண்டாம் ஒரு ரெண்டு சல்லி போது அவ்வளோதான் அதில் வச்சுக்கலாம் ஆனால் ஒதுக்குறதுங்கிறது இருக்கணும் எஞ்சியதுங்கிறது கூட எஞ்சுவது இன்னும் எஞ்சாது முதல்ல வந்து மறுபடியும் பாருங்க எடுத்து வச்சிருவாங்க ஒரு காலத்தையும்ந்தோறும் தொழில் வரிங்களா ஒதுக்கிடுவோம் நீங்க இதை ஒரு காலத்தையும் மாட்டோம் அதனால தாளும் தடமுடியும் காணாதார் தம்மையும் தொண்டு ஆளும் பெருமான் அடித்தொண்டற்கும் இதுல அமைப்பில் இந்த காலத்தில் ஒதுக்கப்பா ஒதுக்குனதே தவிர எங்கியதல்ல இந்திரனே சாலும் கறி இவங்களே சாலும் கறி நமக்கு சார்ந்த அதனால அப்படியாக தொண்டருக்கும் ஆண்டவனுக்கும் அப்படி ஒதுக்கி செய்வாராம் அப்படி ஏனாஜிநாதரான் நல்லார்களும் போற்றும் நன்மை துறையின்கண் எல்லாத செய்கையில் பின் ஒழுகினான் தல்லாத தங்கள் தொழிலுரிமை தாயத்தின் என்பான் உளனானான் அதுல ஒரு பையன் படித்தான் இது கொஞ்சம் சுத்தி வந்தா சொந்தம் வேறவன் இந்த லட்சத்துல அவன் படிச்சான் அவனுக்கு என்ன பேர் தெரியுங்களே பேர் பார்த்தாலே விளங்கி போச்சு இல்ல பேரு சூரன்னா தெரியும் நம்ம இப்ப சூரபத்மன் எல்லாம் முடிச்சு முடிச்சிருக்கிறோம் எல்லாம் கொண்டாடி என்ன ஆட்டம் என்ன ஓட்டம் எல்லாம் ஒழுங்கி போச்சு சூரபத்மனும் சிங்கமுகனும் அங்க ராவணனும் இப்படி எல்லாம் இதெல்லாம் என்ன தானே வெறும் வலிமையும் உடம்பு வலிமையும் வச்சு எடுத்து உள்ளத்துல கொஞ்சமும் நல்ல பண்பு இல்லாதவர்கள் இவனுக்கு என்னன்னா அதிசூரன் ஒரு பையன் அவங்க படிச்சான் விருட்ட படித்தவன் மற்றவனும் கொற்ற வடிவாழ் படை தொழில்கள் கற்றவர்கள் தன்னில் கடந்துள்ளார் இல்லை எனும் பெற்றுமையால் மாநிலத்து மிக்க பெருமிதம் வந்து மதித்துள்ளான் இந்த ஐந்தாண்டோ 3 ஆண்டு எத்தனை ஆண்டு வச்சிருந்தாரோ நாலு செமஸ்டர் வாழ் பயிற்றுவதற்கு எத்தனை ஆண்டு இருக்கும் வரையறேன் ஆனால் படிக்கும் போது வந்த வகுப்பில் வந்து உட்காரும்போதே என்ன தெரியுமாரு தனக்கு நிகர் எவரும் இல்லை அப்படிங்கிற புத்தி அது என்ன பண்றது அது அந்த மாதிரி புத்தி இயல்பிலே இருந்துதான் அதனால கேட்டால் நான் ரெண்டாண்டோ ஒரு ஆண்டோ படித்தான் படிச்சு முடிச்சுட்டா முடிச்ச உடனே பட்டம் கொடுத்துட்டாங்களா சொல்லுங்கள் நீ வந்து வாழ் போயிடலாம் அப்படின்னு அதுலேருந்து நின்றுட்டா அப்படி தலகனை முடிச்சு தலையே நிற்குது வியவர்க்க யஞ்ஞான்றும் தன்னை திருவள்ளுவர் உன்னைத்தான் வியந்து கொள்ளாதராக உன் தொழிலையோ உன்னுடைய பண்பையோ உன்னுடைய பற்றியோ சொல்லாது எப்ப சாமி நான் வந்து பிரதமரானா தாத்தாவானாலும் சரி பிரதமருக்கு தாத்தாவானாலும் சரி எஞ்ஞான்றும் தன்னை வியவர்க்க எந்த கட்டத்திலும் எந்த காலகட்டத்திலும் கூட தன்னைத்தான் வியந்து கொள்ளாதி திருக்குறள் முடியல வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை அவ்வளவுதான் மூணு சீரு தான் முடிஞ்சிருக்கு சுவாமி அதை முடிங்களே நயவர்க்க நன்றி பயவாவினை நன்மை இல்லாத அது உனக்கோ குடும்பத்துக்கோ நாட்டுக்கோ மொழிக்கோ பயனில்லாத செய்ய செய்யாதே ரெண்டு கருத்து வியவர்க்க எங்கோன்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவாவினை நமக்கு உதவாத ஒரு செயலை பைனில் சொல் பைனில் சொல் பாராட்டக்கூடாது போல பைனில் செயலும் பாராட்டக்கூடாது ஒரு நூல் போதுமே ஒரு நூல் போதுமி உருப்படியா படிச்சா என்ன பண் அப்படியாக இவன் தன்னை தானே பெருமிதப்படுத்திட்ட தலகணம் தான் விருத்தி கட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தொடிலாம் ஆசிரியர் தன்மை மேனாலும் தான் குறைந்து மற்றவர்க்கே மேம்படலால் ஏநாதிநாதர் திறத்து ஏலாயிகள் புரிந்தான் போச்சு ஒரு பள்ளி வைச்சார் எதே வாட்படை பயிற்சி பள்ளி எதோ அதே ஊர்ல ஏன் கொஞ்சம் புத்தி ஒன்று இருக்குல்ல ஆசிரியை வச்சிருக்காரு பக்கத்து ஊர்ல வைக்கிறது சரி ஐயாவையே திறப்பு விழா பண்ணிருக்கணும் எப்படி வச்சிருக்கணும் யோகித உடையவனா இருந்தா அந்த ஐயாவை கூப்பிட்டு ஐயா உங்க ஆசையினால ஏதோ நான் படிச்சேன் பாஸ் பண்ண ஏதோ நானும் இந்த மாதிரி வைக்கிறேன் இதுக்கு என்னப்பா வைப்பா இதுல என்ன தப்பு என்று சொல்லிவிட்டு வச்சிருப்பாரு இவன் வச்சான் வைத்தா அவரெல்லாம் கூப்பிட்டுருப்பானா கூப்பிட்டுக்க மாட்டான் ஆசிரியர்லாம் கூப்பிடுறது இல்லை வச்சுட்டான் வைச்சுட்டா அங்க இருக்கிற ஊர்ல இருக்கவங்க என்னைக்குமே தெரிஞ்சுக்குவாங்க இந்த ஊர்ல இருக்கவங்க நான் தான் சொல்றது யூனிவர்சிட்டி டிகிரி கொடுக்குற யூனிவர்சிட்டியை ஏமாத்திடலாம் சம்பளம் கொடுக்கற கவர்மெண்ட் அரசியலை ஏமாத்திடலாம் அல்லவா முன்னால இருக்கிற பையனை ஏமாற்ற முடியாது ஆமா நான் சொன்னேன் கடைசி நாள் என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னா அரவடை சொல்லுங்க நாலு வருஷம் படிச்சுட்டேன் வரைக்கும் இல்லடா யூனிவர்சிட்டி ஏமாற்றலாம் ஊரை ஏமாற்றலாம் சம்பளத்தை ஏமாற்ற முடியாது சம்பளத்தை ஏமாற்றலாம் எல்லாரும் ஒன்று தான் பையன் இட போட்டுவான் நாலு வகுப்பு எடுத்தா அப்ப போட்டான் இப்பமாக்கு பேலுவோம் இப்பவும் இருக்கிறான் ஒரு தினம் ரூபாய் கொஞ்சம் குறைவா இருக்கான் இப்ப என்ன பண்ணான்னு அதனால பையன் எந்த அந்த வழியில போடுறான் ஏ சினிமா நான் நான் அலைச்சிட்டு போறேங்கிறான் இப்போ அலைச்சிட்டு போறேன்னு கேட்டீங்கன்னா அவர் சோசியலாக பழகிறாச்சு இது அந்த பழைய கால கீழ முடியாது அப்படிது அருமையா அவர்களுக்கு இல்லை அடல்ஸு மீசம் முளைச்ச குழந்தைகள் இன்னும் சின்ன பையன சிட் டவுன் உட்காருக்கிறதுக்கு முடியாத இல்லை அமதிப்பீடு பண்ணுவான் மதிப்பீடு பண்ணுவது மட்டுமல்ல போடுறவங்களாம் சொல்லிட்டு போடுவோம் அது வேற எங்க லீவுக்கு போனோன்னு வச்சுக்க என்னடா அப்படின்னா சரிண்ணே எது என்ன பேச்சு வந்தா சரி திருக்குறளை பற்றி பேச வச்சிருக்கேன் திருக்குறள் ஏன்டா இது மாதிரி உங்க கல்வியை நடத்தி இருப்பாங்களே ஆ ஆமாம் திருக்குறள் எங்களை நடத்தி எங்கள் சந்தியில் போச்சுருவோம் ஆரம்பிச்சிடுவான் இல்லை நல்லா இருக்குண்ணா நீ வந்து ஒரு நாள் கேட்குனிய ஒரு குரல் கேட்க ஒரு வா சென்னை பல்கலை இருக்க தமிழ்துறை தலைவரா பொன் கோதன் ராம் இருக்காரே பொற்கோன்னு நம்ம கல்லூரியில் படிச்சு பையன் இன்னைக்கு இருக்க சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவரா அப்ப என்னமோ சொல்லுவான் நினைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஆட்சி ஓய்வு பெற காலம் வந்துட்டு நல்ல பை என்ன பண்றது விருத்தி கட தங்கள் குலத்தாயத்தின் ஆனாத செய்தோட ஆசரை தன்மை வளம் மேனாலும் தான் குறைந்து மற்றவர்கே மேம்படலால் பார்த்தாங்க எல்லாரும் ஊர்ல இருக்கவங்க பார்த்தாங்க எப்பா அந்த ஏனாதிநாதர் ஒரு பள்ளியோடு வச்சிருக்காரு வாழ் பயிற்சிக்கு அடுத்த தெரு பழம்புலி பழம்புலி தான் என்று எல்லாரும் இவன் பள்ளிக்கூடத்தில் கேட்ட ஆளே குறைவு குறைவு அதனால பார்த்தான் என்ன ஆச்சின கதிரோன் எடமழிங்கி கால் தாயும் காலை மதி போல் அழிந்து பொறா மற்றவனும் சுற்ற பதிதோருடன் கூட பண்ணி அமர்மே சென்று எதிர் போர் உழைப்பதற்கே எண்ணி துணிந்திருந்தான் பார்த்தான் இப்ப ஊர்ல இருக்கவங்களை வந்து வெறுப்போய் தடைப்படுத்தினா ஏய் என்ன என் பள்ளியிலயே சேரு அவன் கிடக்கிறான் எங்கள படிச்ச போய் இருந்தான்னு சொன்னார்னா ஏதேன்னு வந்து என்னைய அப்படி சொல்றீங்கன்னு சொல்லலாம் சேர்க்கிறவேன் ஏனாதிநாதத்தை சேர்க்கிறான் அதிசுவர்ட்ட போய் சேர்க்கல என்ன பண்ணுவாரு பார்த்தான் உம் விட்டனா பாரு இந்த வாத்தியார் வாத்தியார் அவரு எனக்கு தெரியாதா அப்படின்னு ஆரம்பி எது போல சேக்கிளாறு சும்மா முடியல நல்ல காலையில இருந்து அஞ்சரை ஆறு மணிக்கு தொடங்கின கதிரவன் மாலையில ஆறு மணி வரைக்கும் பழிச்சு இருக்கான் அது வரைக்கும் எது இருக்காது சந்திரன் இருக்கிறதும் தெரியாது இந்த ஆறு மணிக்கு சூரியன் மறைஞ்சதோ இல்லையோ இது அப்படியே தோன்றும் தோன்றும் தோன்றிட்டு என்ன பண்றது தோன்ற என்ன சொல்ல பகல்ல இருக்கிற சூரியனுடைய ஒளி ஒளி உனக்கிட்ட இருக்கிற மதியத்தினுடைய ஒளி அது வெப்பமா இருந்தாலும் அது அதனுடைய ஒளி பெருகும் உனக்கு ஒளியானது குறைவு பெரிய இது வரைக்கும் காலையில அஞ்சு மணி வரைஞ்சி வரைக்கும் பண்ணிவிட்டாரு ஒளி என்று சொன்னால் எது போலவோ அது போல ஆரம்பிச்சானான் இப்படி ஆரம்பித்து வாழ்வுண்டதாயம் பலியாரே கொள்வதன மூழ்கின்ற சத்தான் முன்கடையில் என்று அழைத்தான் சரி போனான் ஒரு பத்து பேரோட சேர்ந்து போனான் சேர்ந்து போன ஆசிரியரை கூப்பிட்டான் உள்ளே இருக்கவரை ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கணும் யார் வீட்டில் இருக்கிறதுன்னு கேட்டான் அப்பவே புரிஞ்சு போய் சொல்ல ஆசிரியன் படித்த போனா எப்படி கேட்கணும் தமிழ் ஆசிரியனா ஐயா இருக்காங்களா அப்படிதான் கேட்கணும் யார் உள்ள இருக்காண்ணா சாதாரண முகவரி இல்லாத ஆளா இருக்கணும் அப்படி கேட்டான் கேட்டாங்க வந்தார் என்ன தம்பி என்ன வேணும்ன்னார் நாம் இந்த இடத்துல ரெண்டு பேரும் போர் செய்கிறோம் அதுல யார் வெல்றாங்களோ அவங்கதான் இங்க பல்லூட வைக்கலாம் வெல்லாதவர்கள் தோற்றவங்க பல்லூட வைக்க கூடாது வாட்பாறை வகையினர் அதுக்கு என்னப்பா நம்ம வச்சிடோம் அப்படின்னு ஆமா அதுக்கு என்ன அதுங்கதான் நாளைக்கு ஒரு விதத்தில் குறிப்பிட்டு போர் நடக்க போது நீங்கள் நானும் போர் செய்யறோம் செய்யும் போது நம்முடைய படை உங்களுடைய படையெல்லாம் போர் செய்யுது இதுல யார் வென்ற வெற்றி பெற்றார்கள் அவங்கதான் இங்க மீண்டும் தொடக்கமா இந்த பள்ளியை வாட்படை போயிட்டு நடத்தலாம் இல்லாதவர்கள் நடத்தக்கூடாதுன்னா மிகுந்த நன்றி வணக்கம் அப்படியே செய்வோம் அப்படின்ட்டு சரி புலிகடந்த போய் அழைக்கிறானா இப்பதான் அழைக்கிறான் வெங்கன் புலிகடந்த வெம்முடையில் சென்றடைக்கும் பைங்கன் குறு நரியே போல்வான் செய்கிறார் மாண்புமிகு அமைச்சர்ல என்ன போய் அந்த வீட்டுல அழைச்சான்னு எப்படி அழைச்சானாரு உள்ள ஒரு புலி இருக்கு அப்படியே உறங்கிட்டு இருக்குது ஒரு நரி போய் அங்க இருந்து என்ன புலியார் எப்படி இருக்கீர் என்ன பெரிய வலிமையில நீங்க போட்டு பாக்கலாமே என்று ஒரு நரி அழைச்சா எப்படியோ அது போல புலி முன்னர் புலி முன்னர் ஒரு நரி அடைத்தது போல அந்த ஆசிரியர் நம்ம இதுல புறநானூட்ட ஒரு அருமையான ஓமை துஞ்சு புலி எடறிய சிதடன் போல புலி தூங்குதான் நல்லவேளை என்ன பண்ண நல்லவேளை தூங்குற நேரத்தில் அப்பால் போயிடலாமில் இவன் பாவம் கண்ண குருடு கண் தகரா தடவிட்டு போனவன் அது தூங்கிட்டு இருந்தான உண்மை துஞ்சு புலி இடறிய சிதடன் போல மக்கு பயிலே அது தூங்குதுட இந்த நேரம் சரியான நேரம்னு போய் களைச்சிருக்கணும் ஆனா நீ என்ன பண்ணுவ உன் கண்ணு குருடு அதனால கால் வைக்கிறது அது மேலேயே கால் வச்ச பண்ணுவாப்பு இடறிய சிதடன் போல சங்கலைக்கிய ஒரு காலத்துல என்னா அந்த காலத்தில் சங்கலிக்க ஒரே ஒரு ஆசிரியர் இருக்கார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அழகப்பா பல்கலைக்கழகத்துல தமிழ் துறை தலைவரா விஸ்வநாதன் ஒருவர் இருக்கார் அந்த ஆளுநர் பழைய முறையில இன்னைக்கு சங்கலைக்கியத்துல தலைப்பு கொடுக்கணும்னு நினைச்சுட்டு இருக்க நல்ல பெயர் நல்லவர் நான் நல்ல பையன் சொல்லுவேன் நல்லவர் இப்ப ஏன்னா அவர் நல்ல பையன் அவருக்கு ஐம்பது ஐம்பத்தெட்டு மேல இருக்கும் பையனாவது ஒன்னாவது அதனால பல்கலைக்கழகத்துல இருந்தாலும் இந்த ரெண்டாண்டு இருக்கலாம் அறுபது வரைக்கும் கல்லூர்ல இருந்து ஐம்பத்தெட்டு கல்லூரியில் பல்ல இருந்து அறுபது வரைக்கும் இருக்கலாம் நல்லவர் அது தவிர மறுதெல்லாம் ஒண்ணும் கொடுக்க எல்லாம் இங்க இருக்கிற வைரமுத்தோட நின்று போயிச்சு அவ்வளவுதான் அதோட தமிழே அவர் தான் நின்று போயிச்சு அதுக்கு ஆகவே எழுதிய சிதரன் போல என்பது போல புலி இருக்கிற குகையில போய் ஒரு நரி அடைத்தது போல அழைத்தாராம் என்று நம்முடைய பெருமான் ரெண்டு பேரும் ஒத்துக்கொண்ட உடனே அவரும் இணைந்து ஒழுங்குகள் முன் கோடு மின்னிலை தம்மிடையே கோடு மண்ணினும் வல்லூரும் ஏதரு செல்வன போர் படைப்பறப்படுதுன்னு எப்படி பரப்பணும் உலகளாம் கரியவன் நான் பாட முடியும் அங்கோ வணக்கம் அதனால ரொம்ப அமைதியான பாட்டு உலகலாம் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அங்க அப்படி தந்த இருக்கணும் இங்கே குஸ்தி போடும்போது பாட்டு குஸ்தி போடணும் அப்படி தான் அமைச்சிருக்கான் அது மாதிரி படிச்சுளைச்சா தானே எல்லாத்துக்கும் ஒண்ணுதான எங்கிட்ட இருப்பதெல்லாம் ஒரே ராகம் தான் மேக ஒழுங்குகள் முன்கொடு மின்னிறை தம்மிடையே கொடு மாகமறிங்கினும் மண்ணினும் வல்லூரும் ஏறதிர் செல்வன வாகனெடும் பல கைச்சூலம் ஆழ்வினை வாளுடைய ஆடவர் காசு மிடைந்த கணத்திரு கைகளில் வந்து கலந்தனர் ரெண்டு பக்கத்து ஆளும் என்கேட்டா தன்னும் தெரியா இல்ல இந்த பள்ளியில படிக்கின்ற ஒரு மாணாக்கர்கள் அந்த பள்ளியில படிக்கிற மாணாக்கர்கள் இவருக்கு சார்பா இருப்பவர்கள் அவனுக்கு சார்பா இருப்பவர் இடி இடி நெருங்கின மாதிரி வந்தான் கால்கள் கட்டிய மல்லர்கள் கைகளில் மெய்கள் அடைக்கிய வாளொளி வட்ட முளைத்திட வந்திரு கைகளில் முந்தினர் எல்லாம் கால வீர கட்டி கொண்டு கையில் அவரவர்களும் வாட்படை எடுத்துக்கொண்டு வந்தடலாம் வேலோடு வேலதிர் நீ இல்வன மேவிய பாதளம் வீட்டுயர் ஞானம் ஒரு பணி வீரர்கள் அது மாதிரிலாம் இருக்கு பெங்கன் வீரச்சிலை வீரர்கள் வேறொரு கையிலும் நேபவர் தங்கள் சிலை குளம் உந்தின தாவில் சரங்கள் நெருங்குவ பொங்கு சினத்தரியல் புகை செங்கன் வெடினல் சிந்திய சீரு பொறிக்கல ஒத்தனா அதுல என்ன கேட்டா இந்த கண் விழி அவரவர்களுக்கு ரெண்டு பேருக்கு சிவந்துருக்குதான் ஏன்னா கோபத்துல அப்படி சிவந்துருக்குது அதனால அப்படி பொறி பறக்குதான் சொல்ல முடியல இந்த கண்ண பொறி பறக்குது அப்படி அப்படி அவ்வளவு கோபம் இருக்கு அப்படின்னு அது போல சிந்துதான் அது மாதிரி வீரத்தினுடைய முடிப்புல இருந்து இரண்டு படைகளும் திறந்தன வாளோடு நீல்கை துடித்தன மார்போடு வேல்கள் குளித்தன தோலோடு வாளி நிலத்தன தோளோடு தோள்கள் தகைத்தன தாளோடு வார்கடல் ஈற்றன தாரோடு சூழ் சீரமாற்றன நாளோடு சீரி மலைப்பவர் நாடிய போர்சை காலத்தினில் ஏ அப்பா இதுல சாதாரண பாட்டை படித்தான்னு வச்சுங்க கொஞ்சம் அப்படி இப்படி கையை கைய புள்ளாண்டிருந்தேன் அப்படி ஓதுக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட பாட்டு வால்படையோடு வாழ்படை வில் படையோடு வில்படை கையில சண்டை செய்யணும் கையினால இப்படி எல்லாம் எப்படி சண்டை செய்தார்கள் போற போக்கில் பெறுமார் ரொம்ப அருமையா எப்படி சண்டை செய்யணும் செய்யணும் தீரி மலைப்பவர் நாடிய போர் சைக்காலத்தினில் போர் கேட்டா அவ்வளவு கண்டா உயிர் என்ன இருபது வளர்ந்தாலும் சரி மலைப்பவர் தன்னுடைய வாழ்நாளை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை அல்லவா என்று வரை இருக்கிறோமோ அன்று வரை வீரம் இருக்கணும் அவ்வளவுதான் வீரம் இழந்து அந்த நாள் வேண்டாம் இருக்க வேண்டாம் அப்பா அப்படியா திருவள்ளுவர் திருவள்ளுவர் இந்த நாளை வைத்து சொன்னார் ரொம்ப அருமை விழுப்புண் படாத நாளெல்லாம் வழுக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து அவருக்கு மேல விங்கி போக முடியாதுன்னு சொல்லிருக்கேன் இன்னைக்கு இல்ல தாத்தா வந்தாலும் முடியாது எந்த கவையும் முடியாது விழுப்புண் படாத நாளெல்லாம் நல்ல உயர்ந்த வீரனா இருந்தால் சிறந்த வீரனாய் இருந்தால் என்ன பண்ணுவனா ஒவ்வொரு நாளும் போர்க்களத்தில் போய் எதிரியினுடைய அமைப்பினாலே எங்கையாவது இங்க ஒரு வாளோ அல்லது வில்லோ தாக்கணும் இங்க தாக்கப்படாது இங்கேயும் தாக்கிடக்கூடாது முதுவில் குத்தினாங்கிறான இப்ப இது முதுளை குத்துறதுங்கிறது வேற விதமான குத்து இது கையில படையில்லாம குத்துறது காயம் பட்ட ஓடி வந்து புறம் இது கட்டு எனவே பட்டு நடத்தான் பட்டா புண்ணு எங்க இந்த மாதிரி போர்க்களம் சென்று அந்த நெற்றியிலோ மார்பிலோ புண்படாவிட்டால் அந்த நாளெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம் வீரர்கள் விழுப்புண்படாத நாளெல்லாம் வழக்கினுள் வைக்கும் தன் நாளை எடுத்து இந்த நாள் பிரயோஜனம் இல்லாத நாள் பதினெட்டு நாள் என்றளை ஒதுப்பாங்க இது அப்படியே ஆன்மீகத்தில் எப்படி தெரிஞ்சது பேசாத நாளெல்லாம் பிறவா நாயி அப்படி வந்துடணும் அது வீரத்தில் சிறந்தானுக்கு பக்தியில் சிறந்தானுக்கு அண்ணாமலையை வலம் வராதனாலெல்லாம் மனோகரனுக்கு பரவாயனாலே அப்படி இருக்கு என்ன பண்ற ஆமா வர்றாரு நான் இங்கேயும் சொல்லி தமிழகம் முழுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் திருவண்ணாமலை வளம் வருகின்ற ஒரு அன்பர் இருக்கிறார் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு நான் எங்க கல்லூரி பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு நாள் போனேன் தெரியும் இருக்கு தெரியும் ஹெட் மாஸ்டர்லாம் இருக்கிறாங்க தேவியா பத்தின இருக்காங்களே எல்லாம் சேர்ந்து வாங்கையா போலான்னு வேணாம்யா நீங்க எல்லாம் நடக்க முடியாது நாங்கள் இல்ல போவோம்யான்னு ஆண்டு காலையில அஞ்சரை மணிக்கு தொடங்கி மதியானம் பன்னெண்டு மணிக்கு வந்தோம் சிவஜிவு இவர் இந்த ரெண்டரை மணி நேரத்தில் முடிக்கிறார் இந்த பயணத்தை ஆமா பதினாலு கிலோமீட்டர் அது அண்ணாமலையை வலம்பராத நாளெல்லாம் பிறவா நாளி அப்படின்ட்டு அவன் வீரன் படாத நாளெல்லாம் வடிக்கல் வைக்கும் தன் நாளை ஏசாத பிறவா நாளி இது அப்புறம் ஒரு நூற்றாண்டுக்கு பின்னே சுந்தரமுன் சுவாமிகள் இட்டனும் அடி ஏத்துவார் மறந்திட்ட நாள் இவை கட்ட நாள் உன்னையோ உன் அடியவர்களுடைய என்னைக்கு வாழ்த்தலையோ அந்த நாள்னா வெறும் சுத்தா மரணம் அஷ்டமின் அயோக்கிய நாள் நான் அஷ்டமி அது வீரம் இது பக்தி இப்படியெல்லாம் இந்த நாளொடு சீரி மலைப்பவர் நாடிய போர்சை களத்தினில் என்னாச்சினர் அந்த போர்க்களம் உருதிகள் நதியில் பறந்தன உரை உடல் ஓடி அலைந்தன ஒருபடை அறுதுணி சிந்தின குடைசோரி குடர் உடல் பம்பின வெறுவரை எருவை நெருங்கின விசியறு துடிகள் புரண்டன இருபாடை தனினும் எதிர்ந்தவர் எதிரெதிர் அமர்சை பரந்தலை அதெல்லாம் போர்க்கால பரணியின் போர் பாடியதுன்னு ஒரு பகுதி உண்டு அந்த பரணிக்கு ஒரு இலக்கணம் இலக்கிய பேராசிரியர்கள் வச்சு பாண்டுவாங்க இது போர்பாடியது களம்பாடியது பரணியில வரும் அதெல்லாம் பேராசிரியர்கள் அப்படி ஒரு இடத்துல எனவே அந்த இடத்துல களம்பாடியது இப்படி எல்லாம் அறந்தி இப்போ இந்த பாட்டுறேன் நடக்காதுன்னு இந்த பாட்டை நீங்க முன்னாச்சும் படிக்க முடியாது போன பாட்டை நீங்க வந்து இந்த சந்தம் எல்லாமே படிக்க முடியல ஏன்னு கேட்டா இம்முனைய வெம்போடில் இருபடையின் வாழ்வீரர் என்று படிக்கிற போய் போரில் இருபடையில் வாழ் வீரர் வரலிய வல்லிய அதுதான் இலக்கியம் அதுதான் இலக்கியம் ஒரு பக்கம் பக்திக்கு பக்தி பண்பாட்டுக்கு பண்பாடு தமிழுக்கு தமிழ் அந்த யாப்ப வீதிக்கு யாப்பமியும் கொட்டியிருக்காங்களே கொட்டியிருக்காரு மாற்றி படிக்க முடியுமா முடியாது இரு இம்முனைய வெனில் இருபடையின் வாழ்வீரன் வெம்மூனையின் வீடிய பின்பாது மிக்கொடிந்த தம்முடைய பல்படைஞர் பின்னாக தாம் முன்பு தெம்முனையில் ஏனாதிநாதர் இப்படி எல்லாம் பார்த்தார் இதுவரையில் ஆர் செய்த போர்ன்னு கேட்டா ஏனாதிநாதருடைய படைகளும் அந்த படைகளும் போர் செய்த சிறப்பு அது கொஞ்சம் நடந்த உடனே என்ன பண்ணார் அப்படியே ஏனாஜிநாதர் பொறுப்பார் என்ன தானே போர் கோருகிறார் இதுவரைக்கும் படைகள் போர் இப்போது தமக்கு நஞ்சனி கண்டற்கண்பாம் எதிர்ந்த ஞாட்கின் கண் எஞ்சி எதிர் நின்ற இகல்பூனையில் வேளுடவ தஞ்சிரம் தோடுரமும் தாடுரமும் தான் சில அல்ல ஏற்கனவே தன்னுடைய படையே அதிகமா வெட்டிட்டு இருக்கு அதிசுவருடைய படையே இவர் அந்த தரும கொஞ்சம் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சம் அரிசி படையில இருந்து பாருங்க அதெல்லாம் இவரால் தாக்கப்பட்டது இரண்டு வயது எது போல காட்டினதெல்லாம் உலகியல் ஓமை புலி இருந்த இடத்துல நரி போய் அடித்தது போல அப்படிதான் சொன்னது இப்ப போர்க்களத்திலும் சைவ சித்தாந்தம் போர்க்களத்துல போய் நீக்கிச்சுவைவர்கள் அதனால எப்படி அந்த இவர் ஏனாதிநாத புரட்டத்தில் முன்னிருந்த பறவை எப்படி ஆனார் இருந்ததும் நிலைப்பட்ட மெய்யுணர்வு பட்ட போதில் பா நல்ல ஞானியர்களுக்கு ஞானியருக்கு இந்த உடலும் இல்லை இந்த உலகமும் இல்லை என்ன அருள் உலகம் அருளில் அவ்வுலகம் இல்லை பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லாகி அதுபோல அருள் உலகம் அதுலதான் இருக்கு அதனால என்ன இந்த அருகம்தான் உலகம் பெருமானுடைய திருப்படிதான் நம்முடைய உண்மையான இருக்கை அதுதான் நமக்கு புக்கில் புக்கில் அமைந்தென்று கொள்ளோ உடம்படை துச்சில் இருந்த உயிருக்கு என் கூட சொன்னாங்க திருக்குறள் மாநாடு போவீங்களான்னு ஒரே ஒரு தகுதி அந்த திருக்குறள் மாநாட்டில் இருப்பவர்கள் ஆன்மீக உணர்வுடையலா இருந்தால் வருவார் இல்லையல் வணக்கம் நன்றிவா திருவள்ளுவர் கடகம்னு சொன்னா திருவள்ளுவர் நெரிய பெறப்பணுமே தவிர உங்க உங்களுக்கு வேணுங்களா வேணாங்களா அது வேற விஷயம் எனக்கு பெரியவரானு சொன்னா நான் ஏனாஜி நாதர் போது பக்தியா சொல்லுமே தவிர எனக்கு இந்த நட பத்தி எல்லாம் நம்பிக்கையில்லை தொடாதன் மூலம் தொடாத